சீரராஜ் செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக இருக்கப் பூகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் விழிச்செய்த ஸ்ரீ சூரியசரகம் தொடர்பு பன்னியாசத்தன் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி லட்சுமிபாய் அமேர் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தமர்களே எங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் எழுபத்தேழு ஸ்லோகங்கள் முடித்திருக்கிறோம் ஸ்லோகம் எழுபத்தி எட்டு பார்க்க இருக்கிறோம் சுஷந்தி ஊடானுகாராக மகர வசதியோ மாரவீனாம் ஸ்தலீனாம் ஸ்புடந்தஸ்தடி திலாம் அகாண்ட்ரிபுவனராத் ஆலோகமாத்திரம் பிரலுவிதே மண்டலம் சூரிய மண்டலத்தை பற்றிய வர்ணனை நடந்து கொண்டிருக்கிறது சூரிய மண்டலம் உங்களை காக்கட்டும் என்று வாழ்த்துகிறார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொன்றிலும் சூரிய மண்டலத்தினுடைய ஒவ்வொரு விதமான விசேஷ அம்சங்களை எடுத்து சொல்லி வருகிறார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன கருத்து சொல்றாருன்னா சூரியனுடைய ஒளியை பார்த்துட்டு சூரியனுடைய அதிகபட்ச சக்தியே ஒழுகுதான் நினைக்கிறீங்களா பிரளய காலம் வரும்போது இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு இந்த சூரியன் தன்னுடைய முழு கதிர்வீச்சை வெளிவிடுவான் அப்போ மலைகளெல்லாம் வெடிச்சு தூள்தூளாகும் சமுதிரமானது ஜலம் வற்றி பாலைவனம் போலாகும் அவ்வளவு சக்தி அவனுக்கு உண்டு ஆனால் இப்போ அந்த சக்தியெல்லாம் காட்டினா நாம் தாங்க மாட்டோம் இந்த உலகம் அழிஞ்சு போகுமே என்கிற கவலையினாலே கருணையினாலே அவன் என்ன பண்றான் தன்னுடைய சக்தியெல்லாம் சுருக்கி கொஞ்சமாக வெளிவிடுகிறான் ஆனா இதுவே நமக்கு தாங்கலை பன்னெண்டு மணிக்கு வெயில நிச்ச முடியுதா ரோட்டில் அதுவும் வெயில் வெயில் காலம் வெயில் காலம்னு சொன்னா அந்த உஷ்ணம் எவ்வளவு கொடுமையா இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபேன் ஓடினா கூட அந்த ஃபேன் காற்று உஷ்ண காத்தா வருது அவ்வளவு தூரம் ஹீட் உற்பத்தி பண்றான் இது தாங்கலன்னு சொல்றீங்க ஆனா இதெல்லாம் கருணையினால அவன் சுருக்கி கொஞ்சமாக வெளிவிட்டிருக்கிற ஒரு ஒளி அவன் முழு பிரதாபத்தை நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா பிரளய காலத்திலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் எவ்வளவோ மகிமை உள்ளவன் அவன் கருணையினாலே குறைத்து வழிபடுகிறான் என்று சொல்றார் சுஷ்யந்தி ஊடானுகாராக சுஷியந்தி அப்படின்னு வற்ற வைக்கிறது சுண்டி போறது சில சமயத்தில் நம்ம பால அடுப்பில் வச்சுட்டு மறந்துட்டோம் அந்த பால் பூரா வத்தி சுண்டி போகுது இல்லையா அதுக்குதான் மக்கரவசத்தையோ சமுதிரங்கள் சமுதிரங்கள் சுண்டி போகின்றன எதை போல சுண்டி போகின்றன ஊடானுகாரா ஊடானுக்காரான லைக் போல போன்று எதை போல மாரவீணாம் ஸ்தலீனாம் மாரவீனாம் என்றால் பாலைவனம் ஸ்தலீனம்னா பிரதேசங்கள் பாலைவன பிரதேசங்களை போலே சமுதரமானது சுண்டிவிடுகிறது அது எப்படி சமுதிரத்தினுடைய நீரை அவ்வளவு சுலபமா சுண்டிட முடியுமா சூரியனுக்கு அவ்வளவு மகிமை இருக்குதான்னு பகவத் மகிமை கணக்கு இல்லாதது அவன் எதையும் செய்ய வல்லவன் வேதாத்திரி மகரிஷி ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவார் ஒரு கிண்ணத்துல நிறைய சாதத்தை வச்சு இந்த உலகத்திலேயே பிரபலமான ஒரு விஞ்ஞானியிட்ட போய் இதை கொண்டு போய் கொடுத்து ஐயா இந்த ஒரு கிண்ண சாதத்தை நீங்கள் ஏழு மணி நேரம் எடுத்துக்கீங்களோ எட்டு மணி நேரம் எடுத்துக்கீங்களோ டுவெண்ட்டி ஃபோர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வேணாங்கள ஆனால் இதை ரத்தமாக மாறணும் மாற்றி கொடுத்தா என்னையா உனக்கு என்ன பயிற்சி முடிச்சு போச்சா அப்படின்னு கேட்பான் ஆனால் நம்ம உடம்பு தினம் அதை தான் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழித்து உங்கள் உடம்பில் குளுக்கோஸாக மாறுது ரத்தமாக மாறுது என்ன ஒரு ஆச்சரியமான மெக்கானிசம் இந்த உடம்பு பல பேர் கேட்குறாங்க கடவுள் இருக்கிறாருங்கிறத நான் நம்புறதுக்கு ஏதாவது அற்புதம் செஞ்சு காட்டுங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு என்னையா அற்புதம்னா இந்த கையை மூடி திறந்தவொன்னே தங்கமாக கொட்டணுமா இல்லாடி குங்குமம் விழுகணுமா தொண்ணூறு வரணுமா என்னமோ கேட்குறாங்க அவங்களை பார்த்து பெரியவங்க என்ன கேட்கிறாங்க ஏன்டா உன் உடம்பை விட ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்கா உன் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அம்சத்தையும் நினைச்சுப்பார் எவ்வளவு ஒரு அற்புதமான எந்திரம் அதை உருவாக்குறதுக்கு ஆயிரம் கோடி விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் முடியாது அப்படிப்பட்ட மகிமையை பகவான் அன்றாடம் நமக்கு அற்புதமாக கண்டுகளிக்க கொடுத்திருக்கிறான் இதுல நம்பிக்கை வராதவனுக்கு தானா வேற அற்புதத்தை செஞ்சு காட்டின நம்பிக்கை வரப்போகு அப்படியே செஞ்சு காட்டினா என்ன சொல்லுவேன் இது ஃப்ராடு அப்படிம்பேன் பெங்களூர்ல ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்த ஒரு குரூப் இருக்கு எட்டு பேரும் வந்து நாலு பேர் லாயர்ஸ் நாலு பேர் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சாது சாமியார்கள் செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு நாத்திக வேதம் நாங்களும் தொண்ணூறு வர வச்சு காட்டுறோம் அப்படின்னு வருது அது எப்படினா நாங்கள் ஃபுல் கை செட்டப் போட்டிருக்கோம் அதுக்குள்ள தொண்ணூறு பையங்க இருக்கு ஒரு லிவர் கனெக்ஷன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த தொண்ணூறு வந்து இந்த சாமியார் என்ன இப்படி தான் தொண்ணூறு வரவழைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில வித்தைகள்லாம் செஞ்சு காமிச்சு அற்புதங்களே உலகத்தில் இல்லைன்னு சொல்லி பேசிட்ருக்காங்க இப்போ நான் வந்து அந்த மாதிரி தொண்ணூறு வரவழைச்சாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி பேசுவீங்க இது எல்லாம் இவரின் ட்ரிக்கு அப்படின்னு எல்லாம் வந்து ஏமாத்துகிற ட்ரிக்கு என்ன செஞ்சால் தான் அவருக்கு நம்பிக்கை ஏற்படும் வராது எது செஞ்சு காட்டினாலும் நம்பிக்கை வராது நம்பிக்கைங்கிறது புறத்தே இருக்கும் பார்த்து வருவதல்ல உள்ளே இருக்கக்கூடிய உள்ள மாற்றத்தினால் ஏற்படுவது அதை தான் நான் இந்த சமுதிரம் என்பது என்ன கொஞ்ச தண்ணியா சமுதிர தண்ணீரை வேற எங்கேயாவது இடம் பெயர்க்க முடியுமா முடியாது ஒரு பெரிய ஞானி மேல்நாட்டில் இருந்தான் தாமஸ் ஆக்வினாஸ் தாமஸ் ஆக்வினாஸ் என்ன பண்ணினா தன்னுடைய ஆர்குமெண்ட் மூலமா கடவுள் இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு புஸ்தகம் வைக்கணும் ஐம்பது அறுபது வால்யூம்ஸ் புக் வைக்க அது நீண்டுகிட்டே போறது அப்போ ஒரு தேவதை வந்து அவன் சாயந்தரம் பீச்சில் வாக்கிங் போற போது கடல் தண்ணியில் உள்ளங்கையால் முண்டு மொண்டு ஒரு குடியில் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சான் இவன் கேட்டானா என்ன ஏன் பண்ணுற இப்படின்னு இந்த தண்ணியை போற அந்த குளிக்கில் ஊற்ற போகிறேன் எனக்கு எவ்வளோ நேரத்தில் இன்னும் ஒரு மணி அப்படின்னு உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா கடல் எவ்வளோ பெருசு அதை கொண்டு வந்து உள்ளங்கையினால இந்த குளிக்கல ஊற்ற முடியுமா அப்படின்னு அதுக்கு அந்த தேவதை திரும்பி கேட்டனா நீ மட்டும் உன் புத்தினால கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களைப் போகிறான் புசுத்துல எழுதிர்லான்னு சொல்லி அதை விட மடத்தனமாயுது அவனு திரும்பி கேட்டுதான் உடனே அவனுக்கு ஞானம் பிறந்தது ஓடி வந்து அவ்வளவு புஸ்தத்தையும் தூக்கி நெருப்பில் போட்டான் அந்த அறுபது எழுபது புஸ்தகங்களை ரெண்டே ரெண்டே மட்டும் அவருடைய சீடர்கள் ஓடி வந்து காப்பாற்றினார்கள் அந்த ரெண்டு வால்யூம் இப்ப நம்ம லைப்ரரியில் எல்லா லைப்ரரியிலையும் இருக்குது தாமஸ் ஆக்கிய பிலாசபி செக்ஷன்ல பார்க்கலாம் அதுல கடவுள் இருக்கிறார்கிறத ஆர்குமெண்ட் மூலமாக நிரூபிச்சு கொண்டு வரான் அப்படி இது வந்து வாதங்களால் நிகழ்த்தி நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாத ஒரு விஷயம் நம்பிக்கைங்கிறது பகவான் கொடுக்கிற ஒரு அருட்கொடை நாம செய்யற நல்ல காரியங்களாலே புண்ணியங்களாலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு லாபம் என்ன ஒரு ஆதாயம் என்ன அப்படின்னா இந்த இறை நம்பிக்கை இறை நம்பிக்கைங்கிறது கோடி கோடி செல்வத்தை விட பெரிய செல்வம் அது எல்லாருக்கும் வராது அது ஆசீர்வதிக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது அதான் சொல்றேன் அந்த கடலானது அப்படியே வறண்டு விடும் ராமாயணத்துல ராமன் வந்து ராமபானம் விட்டான் அக்னியாஸ்திரம் விட்டான் சமுதிரராஜன் மேல கூப்பிட்டிர்லாம் கொதிச்சு மீன்கள் எல்லாம் பாதியா குறைஞ்சு போச்சு அப்புறம் ஓடி வந்து காலைல விழுந்தான் பகவத் சக்திக்கு எதுவும் செய்ய முடியும் இப்போ சமுதிரத்து மேல நின்று காயுது ஆனா சமுதிரம் வற்றவில்லை ஆனா பிரழைய காலத்துல இதே சூரியன் உக்ரமா காயும் இந்த சமுதிரம் அந்த உஷ்ணம் பொறுக்காமல் சுத்தமா ஆவி ஆயிடும் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது என்று புராணங்கள் சொல்லுகின்றன சைவத்திலையும் அப்படிதான் பாக்கிறோம் வைணவத்திலையும் அப்படித்தான் பார்க்கணும் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஆறு ஷண் மதங்கள் ஆறு கிளை மதங்களையும் இந்த கோட்பாடு இருக்கு இதுல யாருமே மாற்றம் சொல்லல பிரழைய காலத்திலே இதெல்லாம் நடக்கும் சுஷியந்தி ஊடானுகாரா ஊடானுகாரான போன்ற அப்படின்னு அர்த்தம் எதை போன்றன மரவீனாம் ஸ்டலீனாம் பாலைவன பிரதேசம் போலே அப்படிங்கிறது தான் அந்த போன்றங்கிற அந்த போன்றங்கிறத நீங்க அதுல போய் அட்டாச் பண்ணணும் பாலைவனம் போலே மறு மறுகாந்தார தேசம்னு சொல்லுவான் மரவீனம் என்றால் பாலைவனம் ஸ்தலீனாம் ஸ்தலம்னா இடம் பாலைவன பிரதேசங்கள் போலே ஊடானுக்காரான ஒரிஜினலா அது பாலைவனம் அல்ல ஆனா பாலைவனம் மாதிரி இருக்கும் இப்போ காபி தோடுக்கும் சிக்கரி தொடுக்கும் என்ன வித்தியாசம் இதுவும் காபி மாதிரி இருக்கும் நாமெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சிக்கரிங்கிறது ரொம்ப கெடுதல் சிக்கரி கலக்காத காப்பி தான் வசதி நினச்சிட்டு இருக்கிறோம் அது ரொம்ப தவறான கருத்து இந்த சிக்கிரியை பற்றி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சிக்கரி என்பது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் பல நாடுகளிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மூலிகை அது வந்து சம்ஸ்கிருதத்திலையும் இந்தியிலையும் காசினி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரெஞ்சு புரட்சி நடந்து கொண்டிருந்த போது பிரான்சுக்கு போய் கொண்டிருந்த காப்பி கப்பல்களை பிரிட்டிஷ் படையினர் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் காப்பி இல்லைன்னா உடனே பிரான்ஸ்ல என்ன பண்ணாங்க சிக்கரி கொட்டைகளை வறுத்து அதுல காப்பி போட்டு குடிக்க ஆரம்பிச்சாங்க அன்று முதல் தனி சிக்கரியாகவோ காபி பொடியோட கலந்து அது குடிக்கலாம் சிக்கரிய அப்படிங்குற ஒரு கண்டுபிடிப்பு ஏற்பட்டது முத முதன் இந்தியாவில் புரு கம்பெனி வந்து இந்த சிக்கரி பொடி கலந்த காப்பி தூளை வித்தபோது அதுக்கு என்ன பெயர் போட்டிருந்தான்னு தெரியுமா பிரெஞ்சு காஃபி ஏன்னா பிரான்ஸில் தான் அந்த மாதிரி கலந்து முத முதன்னு சாப்பிட்டாங்க இப்போ பிரெஞ்சு ஒன்று இருக்குது அது என்னென்னா குளிக்காமலே ஏழு நாள் எட்டு நாள் நாரி இருந்துட்டு ஒன்பதாவது நாள் ஈர துணியாக அதுக்கு பேர் பிரெஞ்சு பாத்துன் ஆனால் இது வந்து பிரெஞ்சு காஃபி இந்த சிக்கிரி என்ன செய்யுமா டாக்டர்கள் எல்லாம் அகில உலக ரீதியிலே ஆய்வு செய்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறது சிறுநீர் வெளியேற்றத்தை முன்னேற்றுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது செரிமான சக்தியை தூண்டுகிறது உங்க உடம்பில் இருக்கிற சகல ரோகங்களையும் போக்குகிறது பித்தத்தை தணிக்கிறது ஆயுளை கூட்டுகிறது அதனால முடிஞ்சா நீங்க காப்பிப் பொடி வாங்குறது நிப்பாளி சிக்கரி பொடியிலே போட்டுக் கொடிங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஐஎஸ்ஐ முத்திரையுள்ள காப்பி பொடிக்கு நாற்பத்தொம்பது பெர்சன்ட் சிக்கரியும் ஐம்பத்தோரு பர்சன்ட் கலந்த கலவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அதனால சில பேர் விவரம் தெரியாமல் இந்த சிக்கிரிக்கல்தான் மட்டமான காப்பி நினைக்கிறான் காஃபியில் ஒரு விஷம் இருக்குது கஃபீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கஃபீனுங்கிற விஷத்தை சிக்கரி குறைக்குது அதனால காஃபியோட சிக்கரி கலந்ததோடையே குடிங்க தனியாக காஃபி கூட்டியே சில பேர் வாங்கி தன் வீட்டிலையே வறுத்து ஒரு மிஷின் ஒன்று டேபிள் மேலே உரி உரி உரி உரி அதை ஓட்டி அதில் அப்படியே சூப்பு இறக்கி குடிப்பாங்க அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அவங்க வசதி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சிக்கரி கலந்த காஃபியே மிகச்சிறந்தது என்று ஆயுர்வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது யுனானியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அலோபதி டாக்டர்ஸும் சொல்கிறாங்க எதுக்கு சொல்ல வர போலி போன்றிருப்பது போலி அதாவது பாலைவனம் போலே சமுதிரம் மாறுகிறதுங்கிற எப்படி சமுதிரத்தில் அப்படியே வறண்டு வருபட்டு சுக்காகி விடுகிறது சமுதிரத்தின் அடித்தளத்தில் உள்ள மணல் மேலே நாம மிதிச்சு நடக்க முடியுது அப்பவும் கூட மணல் சுடுது இதெல்லாம் பாலைவனத்தின் இலக்கணங்கள் அப்படியே பாலைவனம் மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற மாறவினாம் ஸ்தலியினாம் ஊடானுக்காரா மகர மகரவசத்தையோனா சமுதிரம்னு அர்த்தம் சமுதிரத்துக்கு இப்படி ஒரு பேர் வந்த காரணம் என்னன்னா மகரம் என்பது முதலை போல இருக்கக்கூடிய ஒரு ஜந்து கடல்வாழ் ஜந்து இந்த பனிரெண்டு ராசிகள் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மகரம்னு ஒன்னு போட்டிருப்பான் அதுக்கு முதல மாதிரி இருக்கும் மகர குண்டலம்னு சொல்லி காதல குண்டலம் போடும்போது அந்த மகரம் என்ற விலங்கு தான் போடுவான் அந்த மகரங்கள் சஞ்சரிக்க கூடிய இடத்துக்கு மகர வசத்தையோ சமுத்திரம் சமுதிரத்தில் தான் அந்த மகரங்கள்லாம் இருக்கும் சமுத்திரத்தில் என்ன என்ன கோரமான ஜல ஜந்துக்கள் இருந்தாலும் சூரியனுக்கு அது ஒரு பொருட் இல்லை மகரம் வந்தா என்ன திமிங்கலம் வந்தா என்ன சுறா இருந்தா என்ன சூரியனுடைய கதிர்கள் எல்லாத்தையும் பொரியல் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே சமுத்திரம்னு சொல்லாமல் மகரங்கள் வசிக்கும் இடம் அப்படிங்கிறேன் இந்த மகரங்கள்லாம் காலை மனுஷனுடைய காலை பிடிச்சிச்சா விட விடாது அந்த கால் போனா போனதுக்கு எதிர்த்து போராடுறீங்களோ அவ்வளவுக்கு உக்ரமா உங்கள் உறுப்பை நீங்கள் இழப்பீர்கள் அப்படித்தான் சொல்லி அவ்வளவு கோரமான ஜந்துக்கள் இருந்தாலும் கூட ஒன்றும் இல்லையா சமுதிரத்தை கண்டு பயப்படாதவன் யார் நீந்த தெரியவனும் பய தெரிந்தவனும் பயப்படுகிறான் நீச்ச தெரியாதவனும் பயப்படுகிறான் நீங்க நடுக்கப்பல்ல அடிக்கடி பயணம் பண்ணி கப்பல் வந்து புயலாலோ மழையினாலோ நின்று போன அனுபவத்தை அடைந்த மாலுமிகளை கேட்டு பாருங்க சில சமயத்தில் நடுக்கடல போயிட்டா சுத்தியில் எங்க பார்த்தாலும் எங்கிருந்தோ வந்து ஒரு கப்பல் வந்து நம்மளை காப்பாற்றணும் ரொம்ப பயங்கரமான அனுபவம் அது ஒரு பின்லாண்டு பக்கம் உண்டு கப்பல் வந்து ஒரு பெரிய பனிமலையில் போய் மோதிச்சுன்னு சொல்றாங்க இந்த பனிப்பாறைகள் சில சமயத்துல கடலுடைய மேல்மட்டத்துக்கு மேல தெரியும் சில சமயம் மேல்மட்டத்துக்கு மேல தெரியாது உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்போ அதை அப்புறம் போய் அதில் மோதிச்சுன்னா நிச்சயமா உடைஞ்சு போகும் நீங்க ஐஸ்தானே நினைக்கிறீங்க ஐசால ஒருத்தனுடைய பின் மண்டையில் அடிச்சிங்கன்னா அவனுக்கு உயிர் போயிடும் உடனே இன்னொரு நன்மை என்னன்னா இரத்த காயம் ஏற்படாது இரத்த காயம் ஏற்படாமல் ஒருத்தனை கொல்றதுக்கு உங்களுக்கு வழி என்னன்னா நல்ல அவ்வளோ பிரைஸ் கட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சலையோ அவங்க பின்பக்கமா போய்க்குங்க நல்லா ஒரு அஞ்சு ஒரு மேல்நாட்டு கதையெல்லாம் இருக்கு பனி கட்டினாலையும் அவ்வளவு உறுதியான அந்த பனி மலைகளை நினைச்சு இந்த கப்பல் மாலுமிகள் பயப்படுவாங்கன்னா அதனால பின்லாண்டு என்னடானு இருக்குது அதாவது இந்த பயணிகள் கப்பல் போறதுக்கு முன்னால அல்லது கார்கோ ஷிப் போறதுக்கு முன்னால இந்த ஐஸ் பிரேக்கர்ஸ் அதாவது பனிக்கட்டைகளை உடைக்கும் கப்பல்கள் முன்ன போய் அந்த பனிக்கட்டை எல்லாம் உடைச்சு பாதையை ரெடி பண்ணி அங்க இருந்து வயர்லெஸ்ல மெசேஜ் கொடுப்பான் நீங்க வரலான்னு அப்புறம் போகும் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா பனிக்கட்டிய உடைச்சிட்டா அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு தான் அந்த லைன் கிளியரா இருக்கும் நம்ம தான் உடைச்சிட்டோமே செவ்வாய்க்கிழமையே அப்படின்னு வெள்ளிக்கிழமை நீங்க போனீங்கன்னா அந்த புதன் வியாழனுக்குள்ள அங்க கட்டி ஃபார்ம் ஆயிடும் அதனால் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே அதை அவைல் பண்ணிக்கிறோம் கடலுங்கிறது அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம் சீதையை தேடுவதற்கு கடலை தாண்டி போக வேண்டும் என்ற ஒரு பிரஸ்தாபம் வந்தபோது எல்லோரும் பயந்த காரணமே அதுதான் ஜாம்பவானே சொல்லிட்டான் என்னால் முடியாதுன்னு திருவிக்ரமாவதார காலத்தில் திருவிக்ரமனை மூன்று முறை சுற்றி வந்தவன் இந்த உலகத்தையெல்லாம் ஓடி வந்தவன் அவனே சொல்லிட்டான் நம்மளால சமுதிரத்தை தாண்ட முடியாதுங்க ரொம்ப தம்பிடிச்சு தாண்டினேன்னா அந்த கரைக்கு ஒரு அஞ்சு காத தோறும் முன்னாடி போய் விழுந்துடுவேன் நான் நான் அப்படி உயிரோடு திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு அவனே சொல்லிட்டான் ஜாம்பவானால முடியலன்னா அப்புறம் யாரால முடியும் இப்போ உங்களை யாரையாவது பாராட்டணும்னு சொன்னால் அவர் கதை எழுதுறதுல ஜாம்பவானுங்க அப்படிமா அவர் தும்மன் போடுறதுல ஜாம்பவானுங்க அப்படின்னா இப்போ லஞ்சம் ஜாம்பவானுங்க அப்படின்னா ஜாம்பவான் அப்படின்னா மிகுந்த பெரிய திறமைசாலையை ஜாம்பவான்னு சொல்றாரு அப்படி ஜாம்பவானே முடியாதுன்னு சொன்ன பிறகு மற்றவங்களாம் பயப்பட காரணம் என்னன்னா சமுதிரத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான் பயங்கரமான விலங்குகள் இருக்கு அங்க நாம பார்க்காத மீன் ரகங்கள்லாம் இருக்கு அது ஒரு தனி உலகம் சமுதத்துக்குள்ளே போய் ஆய்வு செய்தவர்கள் அன்றர்தி சி அப்படின்னு ஒரு பெரிய இன்சைக்கிளப்படியாவே போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் இங்க பிடிச்சி திறந்து பார்த்தீங்கன்னா கடவுளே நான் ஒரு நாளும் கப்பல் மார்க்கமாக போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவீங்க பயங்கரமான ஒரு அந்த கடலை இந்த சூரிய என்ன பண்றான்னா ஒரு சனப்பொழுதலே அப்படியே சும்மா அந்த ஹேர் ட்ரையரை வச்சா உச்சி இருக்கிற ஈரமெல்லாம் காய்ச்சி போது பாருங்க அந்த மாதிரி இந்த சமுதிரத்தினுடைய நீரைப்புறம் அப்படியே ஆவியாக்கிறான் சர்வனே அதான் பழைய காலத்திலே இந்த சூரியன் தன்னுடைய உண்மையான சுரூபத்தை காட்டுகிறான் இப்போ வந்து தாயானது ஒரு குழந்தையை காப்பது போல ஒரு கோழி குஞ்சுகளை அடை காப்பது போல கொஞ்சம் உஷ்ணத்தை மட்டும் காட்டி நம்ம பறிவோடு இருக்கிறான் இதை வச்சு நீங்க அண்டர் பண்ணாதீங்க இந்த சூரியன் பயங்கரமானவன் அப்படிங்கிற சுஷியந்தி ஊடானுகாரா மகரவசத்தையோஹோ மாரவீனாம் ஸ்தலீனாம் அந்த முதல்வரி விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது பாலைவன பிரதேசம் போலே சமுதிரங்களை பிரளய காலத்திலே சுண்ட வைத்து விடுவான் அந்த சூரியன் அடுத்து இந்த சூரியனை வந்து சத்ருநாசனத்துக்கு சொல்லுவாங்க இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை எதிரிகளை கொள்வதற்கு என்று சொல்லுவார்கள் சூரியனுடைய உக்ரமான ஒரு கருணை நமக்கு வேணும் எதிரிகள் அழியணும்னு சொன்னா இதை சொல்லிக்கலாம் ஆனா நல்லா ஒழுங்காக உச்சரிக்க வருதான்னு பாத்துக்கோங்க அடுத்த பாருங்க ஏன் உத்தப்தாக தடி தி தில துாம் யாந்தி யுகாந்தே அப்படின்னா யுகத்தின் யுகம்ங்கிறது சாதாரணமா ஒரு யுகம் முடிஞ்ச உடனே உலகம் அணிஞ்சிட போறதில்ல இப்ப வந்து திரேதா யுகம் முடிஞ்சது துவாபர யுகம் முடிஞ்சது அப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சது இப்ப துவாபர யுகம் முடிஞ்ச உடனே பிரளயமா வந்துச்சு வரல துவாபர யுகம் முடிஞ்ச உடனே வராது அதுக்குன்னு ஒரு டேட் இருக்கு இத்தனை சதுர் யுகங்கள் முடிஞ்சா ஒரு ஊழிக் காலம் முடியுது அப்ப பிரளயம் சின்ன பிரளயம் பெரிய பிரளயம்னு இருக்கு அது அழிவு காலம்னு சொல்றேன் அங்கே யுகம் என்பது அந்த பிரளயத்தை தான் குறிக்குமே தவிர கலியுகத்தையோ திரேதா யுகத்தையோ குறிக்காது பிரளய குறிக்கும் யுகங்கள் எல்லாம் முடியும் போதுன்னு அர்த்தம் யுகாந்தே யுகங்கள் முடியும் போது அந்த வார்த்தை எங்க இருக்குன்னு தெரியுதா ரெண்டாவது வரியினுடைய கடைசியில் இருக்கு யுகாந்தே யுகங்கள் முடியும் போது ஏன உத்தப்தா ஸ்புட்டி அகேந்திர அகேந்திர மலையில சிரேஷ்டமான பெரிய மலை சின்ன மலைகளை பத்தி பேச்சில்லைங்க பெரிய மலை பத்தி தான் இப்ப நான் பேசுறேன் இமயமலை மேருமலை விந்திய அவ்வளவு பெரிய மலைகள் அகேந்திராக என்னடா ஆகுதுன்னா தட்டி அதாவது ஸ்புட்டன் தகங்கிற அடுத்த தட்டி இது என்றால் என்று அர்த்தம் தட்டு அப்படின்னா இது ஒலி குறிப்பு சொல் நீங்க ஃபேண்டம் படைச்சித்திர கதையை பார்த்தீங்கன்னா அதுல ஒருத்தனை ஒருத்தன் மண்டையில் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த அடி விழுகிறதுக்கு ஒலிக்கு என்ன பண்ணுவான் டிஹெச் தட் அப்படின்னு போடுவான் தட்டுனா டமார்னு இவன் டமார்னு அடிச்சான் அப்படின்னு சொன்ன இவன் அவனை அடிக்கிற போது வாயால டமார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கானா இவன் அடிக்கிற அடி அப்படி ஒலி எழுப்புடென்ற பெரும் சத்தத்தோடு வெடிக்குமா அகேந்திராக ஸ்புடந்த வெடிக்கின்றன ஏன்னு உத்தப்தாகா இந்த சூரிய கிரணங்களாலே உத்தப்தாக மிகவும் உஷ்ணப்படுத்தப்பட்டு ஒரு மலை நாலு துண்டாகுதா அஞ்சு துண்டாகுதா இல்ல அந்த மலை முழுக்க ஒவ்வொரு பீசும் இட்லிக்கு தொடுக்கிற கொடி மாதிரி அவ்வளவு ஒவ்வொரு தூளும் எல் அத்தனை ஆகிய விடு துலம்னா அளவு எள்ள துளாம் எல்லாம் அடைகின்றன துலாம் யாந்தி அகேந்திரா யுகாந்தே அதுக்கு மறுபடியும் ஏன் உத்தப்தாக சூரியனுடைய மண்டல கிரணத்தினாலே ஸ்புடந்தாக வடிக்கின்றன தடித்தி தடதடவென்று தில துளாம் ஒவ்வொரு பொடியும் எள்ளளவு யாந்தி நிலைமையை அடைகின்றன அகேந்திராகா பெரிய மலைகள் யுகாந்தே யுகத்தின் முடிவிலே அப்போ பெரிய மலைகளே வந்து இவ்வளவு தூரம் பொடி சொன்னா சின்ன மலைகளை பத்தி கேட்கணுமா இப்பெல்லாம் வந்து இந்த சிலை செதுக்கிறதுக்குன்னு சொல்லி அல்லது வேற வீடு கட்டுறதுக்குன்னு கிரனைட் எடுக்கிறதுக்காக வெடி வைக்கிறான் மலைகளுக்கு வெடி வைக்கிறான் ரொம்ப பவர்ஃபுல் டைனமைட் மருந்தெல்லாம் வச்சுட்டு தள்ளி போயிடறானுங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அதை ஆன் பண்ண ஆப்ரேட் பண்ணலாம் டமார்னு வெடிக்குது ஆனால் போய் பார்த்தா எவ்வளோடா வெடிச்சிருக்குன்னா சும்மா ஒரு கால் கிலோமீட்டர் கூட கிடையாது அவ்வளவு ஏரியா கல் தான் வெளியாவது நீதி கல் வெடிக்கிறதுக்கு என்ன பண்ணுது அதுக்கு ஆட்டம்பாம் தாங்க போடணும் அப்படிங்கிறான் அப்போ அணுகுண்டு போட்டால் கூட ஹீரோ ஷீமா அதனால் பாதிப்படைந்தவர்களை விட பாதிப்பு அடையாத பகுதி நிறைய அந்த ஹீரோ சிமாவும் நாகசாகியும் உள்ள போயிடல அழிஞ்சு போயிடல மக்கள் சித்தார்கள் சில மலைகள் நொறுங்கின சில கட்டடங்கள் பாழாயினவே தவிர அதுல லட்சக்கணக்கான கரப்பான் பூச்சிகள் உயிரோடு இருந்தன அணுகுண்டு வெடிச்சப்படுறது அப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அணுகுண்டால் கூட ஒன்றும் செய்ய முடியாத ஒரு ஜீவன் உலகத்தில் ஈடாதுனா அது கரப்பான் பூச்சி தான் மனுஷனை விட கரப்பான் பூச்சி எவ்வளவு உயர்ந்தது பாருங்க இப்படி எல்லாம் இருக்கு அந்த அணுகுண்டு கதிர்வீச்சு ஒரு காக்ரோச்ச ஒண்ணு செய்ய முடியல கிரணங்களை என்ன பண்ணுதான் இமயமலை மலைகளை ஒரு ஒரு பீசும் எள்ளும் சின்ன சின்ன பொடி தகர்த்து விடுகிறான் எப்படி தகர்த்து விடுகிறான்னா வெறுமனே அவன் அங்கிருந்து கொண்டு தன்னுடைய உஷ்ணமான கிரணங்களை அனுப்புவதனாலே அந்த சூடு தாங்க மாட்டாமல் அந்த மலை வெடித்து விடுகிறது இப்ப இந்த கருங்கல் இருக்க இந்த கருங்கல்ல நாம தூள் தூளா வெடிக்க வைக்கிற அளவு ஹீட் நம்ம கொடுக்கணும்னா அந்த ஹீட்டுக்கு நான் எங்கே போறதை சொல்லுங்கள் இந்த லேத்து பற்றியில் பற்ற வைக்கிறான் பாருங்கள் அதை கொண்டாந்து இந்த தூணில் வைச்சா கூட கறிப்படியுமே தவிர ஒன்றும் வெடிக்காது அந்த டெம்பரேச்சர் பத்தாது அப்போ அதுக்கு நம்ம வந்து ரொம்ப மிக அதிகமான ஒரு டெம்பரேச்சர் அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சரை கொடுத்தா ஒருவேளை இந்த கருங்கல் வெடிக்கலாம் அப்பவும் ஒவ்வொரு பீஸும் எள்ளு மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது தான் உடஞ்சி உடஞ்சி அப்ப அதை விட வெறும் உஷ்ணத்தினாலே அவன் அங்கிருந்து கொண்டே மலைகளை வெடிக்க வைக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன் அவ்வளவு ஆற்றல் உள்ளவன் இப்ப அமிங்கி போய் சும்மா இருக்கிறான் காலையில ஆறு மணி வெயில பீச்சில் போய் நடந்தீங்கன்னா இதுதான் சூரியன என்ன என்ன செஞ்சிட முடியும் எட்டனா காசு வச்சு பார்த்தா மறைஞ்சு போகுது மேல பட்டா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது இதுக்கு போய் பயப்படுறாங்க அப்படின்னு நாமெல்லாம் சொல்லும்படியாக ரொம்ப மென் சூரியனாக இளைஞனாக இருக்கிறான் மாலை சூரியனுடைய வெயில் நம் மீது பட்டால் உடம்புக்கு நல்லதுன்னு பல பேர் அமெரிக்காவிலாம் பார்த்தீங்கன்னா சன் பாத் எடுக்கிறார்கள் வெறும் ஜட்டி போட்டுக்கிட்டு இந்த பாத்து நாம தண்ணி பாட்டர் பாத்து எடுக்கிறோம் அவங்க சன் பாத் எடுக்கிறாங்க அந்த வெயில் வேணும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் இப்ப இது இரக்கத்தின் காலம் சூரிய நாராயணன் நமக்கு கருணை காட்டக்கூடிய காலம் அவன் கோபிக்கும் காலம் ஒரு காலம் இருக்கு அப்போ அந்த கல்லெல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னால் அவங்க மண்டை வெடிச்சிடும் அந்த மாதிரி பயங்கரமானவன் அப்படிப்பட்டவன் உங்களுக்கு நல்லது செய்யும் பட்டாசு வெடிக்கிற மாதிரி பெரிய சவுண்டு வரும் தட தட வென்று அந்த ஒலிய கேட்ட மாத்திரத்திலே பறவை இனங்கள் வானத்திலே பறந்து கொண்டிருப்பவை செத்து செத்து விழுமோ அப்படிங்கிறான் அவமா பரசுராமன் தோன்றி நான் ராமனுக்கு முன்னாலே சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வர்ற வழியில நீ சிவ தினசம் முடிச்சதாக கேள்விப்பட்டோ விஷ்ணு தினசம் விளைச்சு காட்டுறா பாப்பாவனு சொல்லி கோபத்தோடு வருகிறான் அவனுடைய சத்தத்தை கேட்ட அங்க தசரதனையும் ராமனையும் தவிர பாக்கி எல்லாம் மயக்க முடிக்கிற வந்துட்டாங்க வானத்திலே பறக்கிற பறவைகளால் சத்தம் பொறுக்காம கீழே விழுந்துருச்சு தீபாவளி அன்னைக்கு பார்க்கலாமே இந்த லட்சுமி வெடி சரவெடி தௌசண்ட் தௌசண்ட் வாலா இதெல்லாம் வெடிக்கிற போது இந்த காக்காவின் குருவி கண்ட இடத்துல பறக்கும் எங்க போறதுன்னு தெரியாம மிருமிஞ்சின ஒலி வந்தா காது நரம்புகள் வெடிச்சிடும் அது மூளை போய் பாதிக்கும் உயிரே போயிடும் அப்படி தட தடவை ஒலி எழுப்ப கூடியவன் அந்த ஒலியவே கேட்டுக்கிட்டு பல பேர் செத்து போயிடுவாங்க எப்பவாவது ஒலி குறிப்பு சொல் ஒரு கவிஞர் எழுதுனா அது மித மிஞ்சன ஒரு நெசசிட்டி ஏற்படும் போதுதான் எழுதுவான் இப்போ ஒலி குறிப்பு சொல்லெல்லாம் ரொம்ப சாதாரணமான மக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க தினத்தந்தியில பாத்தீங்கன்னா குழாயில் குங்கும் குத்து ரவிக்கை படார் படார் எனக்கு கிழிந்தது குடங்கள் மோதின அப்படின்னு எழுதுவான் இது ரொம்ப மோசமான ஒரு நியூஸ் சாதாரண நியூஸ் அவன் மட்டத்தில் இருக்கிறவனா அதை எழுதுவான் அதை வாங்கி படிக்கிறவன அந்த மட்டத்தில் இருந்தா படிக்கிறான் ஆனால் ஒரு கம்பன் ஒரு காளிதாசன் குடாசனி எழுதுவானா அவன் எழுத மாட்டான் சேச்சி இதெல்லாம் போய் என்ன எழுத வேண்டாம் அந்த தரத்தில் இருக்கிற ஒரு கவிஞன் வந்து தட் அப்படின்ற ஒரு ஒலிக்குறிப்பை சொல்ல பயன்படுத்துறான்னா அது அங்கே தேவையா இருக்கு அப்போ அவன் பயன்படுத்துவான் சும்மா பேச்சஸ் நிரப்பணும்னு நினைக்கிறவன் சும்மா ஒலிக்குறிப்பு சொல்ல போடுவான் இந்த சில பேர் இந்த பிள்ளைகள் தும்ப தொல்ல போனேன் எனக்கு ஒரு கதை சொல்லு அங்கிள் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கதையெல்லாம் கேட்டு மறந்து போச்சு இவன் வாழ்க்கை கதையை சொந்த கதை சோக கதையாடுது இப்போ புதுசாக கதை சொல்லுன்னா இவன் புதுசாக கதை சிருஷ்டி பண்ணுவான் ஒரு பக்கம் வாயால் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே ஒரு பக்கம் மூளை வந்து கதையை சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கார் போச்சான் எப்படி போச்சான் பயங்கன்னு போச்சான் அங்கே எதிரே இருந்து அங்கே ஒரு ட்ரெயின் வந்துச்சான் கூச்சி கிச்சிச்சி கிச்சினை வந்துச்சான் ஏண்டான் அவன் கதை ஓடலை அது கண்டதையும் சொல்லி ஒரு அப்புறம் டயத்தை வந்து ஒப்பே ஆனால் உயர்ந்த புலவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் மயூர கவி வந்து அப்படிப்பட்டவன் அவன் வந்து அனாவசியமா ஒலிக்குறிப்பி சொற்களை பயன்படுத்த ஒரு காவியத்திலே உன்னதமான காவியத்திலே ஒலிக்குறிப்பி சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் அந்த கவிஞன் சிறந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லுவான் அவன் அனாவசியமா வாழ் வேட்ஸ் போட்டு நிரப்புறான் அப்படி இருந்தும் கூட இந்த சொல்லை அவன் பயன்படுத்துகிறான் அந்த ஒலி எவ்வளவு பயங்கரமானது மற்ற காலத்துல ஒலிங்கிறது ரொம்ப ஒரு சைலண்ட் லெவல்ல பகவான் நமக்கு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒலியெல்லாம் நம்ம துன்புறுத்தும் அந்த ஒலி உங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு இந்த எலிகளை பத்தி ஒரு புஸ்தகம் படிச்சேன் அதுல வந்து ஆண் எலிகள் காதல் பாட்டு பாடுமா அந்த பாட்டு வந்து பெண் எலிகளுக்கு மட்டுந்தான் கேட்குமா நமக்கு கேட்காதான் அது அல்ட்ராசானிக் வேவ்ஸ் அப்படின்றான் அதாவது பெண் எலிகள் வந்து மேட்டிங் சீசன் வந்துருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடித்து ஆண்கள் வாய மூடிக்கிட்டு ஒரு விதமான ஒரு ஒலி அலைகளை எடுப்போம் அதை வந்து அல்ட்ராசானிக் டேப்பிங்ல பண்ணி பார்த்தா அதை வந்து சவுண்டை என்னர்ஜி பண்ணி கேட்கற போது அது ஒரு மீட்டர்ல இருக்கு அது ஒரு ராகத்தோட பாடுது அப்படின்றான் ஆனா அந்த ராத்திரி நடுதையா இருந்தாலும் எவ்வளவு தூரம் நிசப்தமா இருந்தாலும் அந்த சத்தம் நம்ம காதல விழுகிறது இல்லை பெண் இலைக்கு மட்டும்தான் விழுமா அது சத்தம் கேட்டவுடனே பெண் மயங்கி ஓடி வந்துடும் ஆண்டி இலக்கிட்ட அப்படி ஒரு சங்கீதத்தை ஆண்டி இலக்கிய கொடுத்துருக்கோம் ஆனா அது நம்ம வீடுகள் எல்லாம் எலி இருக்க தான் செய்யுது நம்ம காத்துல ஒரு நாள் ஏன்னா பகவான் அது சத்தம்லாம் நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோம் இன்னும் எத்தனையோ சத்தங்கள் நமக்கு வேண்டாம் இப்ப வந்து என் சக்திவேலன்னு ஒரு ப்ரொபஸர் அந்த தியார காலேஜனுடைய ஆசிரியர் நான் சொல்றது ரொம்ப நாளைக்கு அவங்க அம்மா வந்து சக்தி உபாசகர் மதுரை மீனாட்சி உபாசனை பண்ணி இருபது வருஷமா உபாசனை பண்ணவன் அவங்க மகனை கூட்டிகிட்டு ரோட்டில் போறபோது திடீர்னு ஒரு இடத்துல இடையே சக்தி நெல்றாப்பா ரொம்ப சத்தம் கேட்குறா இந்த இடத்துல அப்படின்னு என்னம்மா சத்தம் கேட்குதுனா அரோஹரா அரோஹரான்னு சத்தம் கேட்குறா அப்படின்னு இவருல அங்கே சில சித்தர்கள் கொண்டு சிவ உபாசனை பண்ணுகிறார்கள் பூமி கடியிலிருந்து எனக்கு அந்த ஒலி கேட்குது அப்படின்னு சொல்லுமா ஆனால் நம்ம காதுக்கு இது ஒன்றும் கேட்காது அது வந்து அந்த ஞான காது உள்ளவர்களுக்கு அந்த சத்தம் கேட்குது அதே மாதிரி பழனியில் சில இடங்களில் மார்பண்ணி வச்சுருக்கிறாங்க அங்கே போய் பூமியில் காது வச்சு கேட்டால் பூமி கடியிலிருந்து சேகண்டி முளக்கும் சத்தமும் சங்கு ஊதும் சத்தமும் கேட்குதான் அங்கே உள்ள அம்பாவில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் சித்தர்கள் யாராவது போய் நிலத்தை அந்த தப் தப் அப்படின்னு தட்டினிங்கன்னா கொஞ்சம் நின்று போகுதோ சவுண்டர் உள்ளே யார் அப்படின்னு கேட்டால் அந்த பூஜை நின்று போகுது இப்படி ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து குற்றரோகத்தை நான் குணப்படுத்துவேன் விரல்கள் இற்று இற்று விழுந்தாலும் நான் குணப்படுத்துவேன் விளம்பரப்படுத்தி இருந்தார் அவர் வந்து எழுதின ஒரு புஸ்தகத்தில் அந்த லொகேஷனை போட்டிருந்தார் இந்த இடத்துல அப்படி கேக்குதுன்னு அதுக்கப்புறம் பல பேர் அவர் மேல சந்தேகப்பட்டு போய் வெரிஃபை பண்ணால் அது நடக்குது மத்தியானம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு இன்னைக்கு அது நடக்குது காது வச்சு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து சங்கம் முழங்க சத்தம் கேட்குது சேகரி முழங்கம் சத்தம் கேட்குது அப்படின்ட்டு இப்ப இந்த இடங்கள்லாம் ஒலியை வந்து பகவான் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறான் இந்த ஊழியெல்லாம் நமக்கு கேட்க வேணாட்டேன் இப்போ ரேடியோ வைக்கிறீங்க ஆல் ரேடியோ வைக்கிறீங்க தூர்தர்ஷன் வைக்கிறீங்க என்ன அன்வான்ட் நாய்ஸ் வருது எல்லாம் இந்த காலத்து பாட்டு எல்லாம் ஜிம்கு நக்கான ஜிம்கு நக்கான இந்த சத்தம் எல்லாம் நல்ல வேலை கடவுள் வேலை நீங்க ரேடியோ வச்சா தான் கேட்குது இப்ப இங்கெல்லாம் இருக்குது அந்த வேவ்ஸ் எங்கேயும் அது கேட்குதுன்னு வச்சுக்கோங்க நாமெல்லாம் வாழ முடியுமா இந்த காலத்து வர்ற இதை நாராச சங்கீதத்தை கேட்டுட்டு எவன் இருக்க முடியும் அப்போ இந்த ஒலி சூக்மமாக இருக்கிறது அதை நீங்க எந்திரத்தை வச்சுதான் இருக்க முடியும் அதான் அவர் வந்து எடிசன் ஒரு தடவை சொன்னாரா கடவுள் வந்து ஒலியை படைத்தார் பேசும் ஆற்றல் உள்ள மனிதனை படைத்தார் ஒரு வகையில நான் அவரை விட உயர்ந்த பண்ணனே ஏன் அப்படின்னா அவர் படைச்ச பேசும் எந்திரனாகிய மனிதனுடைய பேச்சை நிறுத்தவே முடியாது பேச ஆரம்பிச்சானா பிளாப்ளார் பேச்சிக்கிட்டு அறுத்து தள்ளிடுவான் ஆனால் நான் கண்டுபிடிச்சிருக்கிற எந்த இடத்துல சுவிச் ஆஃப் பண்ணால் பட்டு நின்று போயிடும் உங்களுக்கு இஷ்டம் விளாடி நிப்பாட்டிடலாம் மனுஷன் பேசுகிற பேச நிப்பாட்டவே முடியாது என்று ஒரு ஜோக்கடித்த அது மாதிரி எவ்வளவோ தேவையில்லாத ஒலிகள் இது இந்த மன ஒலி மண்டலத்தில் இருக்குது வளிமண்டலத்தில் இருக்குது அதை நம்ம காதல விழாதபடி பகவான் கருணையினாலே மடக்கி வச்சிருக்கிறான் அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தியானம் இருக்கு ஒரு மெடிடேஷன் இருக்கு அந்த மெடிடேஷன் போற போது இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த சமுதாயத்தினர் என்ன பேசினார்களோ அதெல்லாம் அப்படி ரெக்கார்டாயிருக்கு அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது ஒலி அலைகள் நிரந்தரமானவை அதை எத்தனாயிரம் வருஷம் கழித்தும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ரீகேப்சர் பண்ண முடியும் ஆனா அந்த மிஷின்லாம் இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்கல அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் இருக்கிற சத்தத்தை கேட்கறதுக்கே சைக்கல இது மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தின மனுஷன் போட்ட சத்தம் நமக்கு என்ன கேட்போம் வருடி விட்டுதிரே கருமே காட்டிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற பேச்சு அடுத்து மூணாவது வரை பாருங்க தோகோ அகாண்ட திரிபுவன தகனா சங்கியா தாம கிருச்சிராத் சமகிருத்திய ஆலோக்க மாத்திரம் இதுல ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது அந்த சண்டாம்சுனா சூரியனுக்கு சண்டாம் சோகுற சண்டாம் உகரமான கதிர உள்ளவன் அர்த்தம் சண்டாம்சோகோ என்றால் மிக உகரமான கதிர்களுடைய அந்த சூரியன் என்ன அவனா ஒரு கவலைப்படானா அவனுக்கு ஒரு கவலை வந்துருச்சான் சங்கியா என்றால் கவலையினால் ஏற்பட்ட ஐயம் அகாண்ட இப்பொழுது இமீடியட்லி பின்னால வரவேண்டிய அழிவு இப்ப வரக்கூடாது காலமல்லாத காலத்திலே இந்த அழிவு வரக்கூடாதுன்னு சொல்லி திரிபுவன தகனா சங்கியா இந்த மூன்று உலகமும் எரிஞ்சு போயிட்டான் என்ன பண்றது என்று பயந்து தாம ஒளியை கிரிச்சிராது கஷ்டப்பட்டு சம்ஹிருத்திய சுருக்கி ஆளுக்கம் மாத்திரம் பிறகு கண்ணால் பார்ப்பதற்கு மட்டும் தெரியும்படி விதத்து தக செய்கிறான் அப்போ சூரியனுடைய கருணையை காட்டாள் சூரியன் வந்து எனக்கு என்ன செஞ்சிட்டான்றிங்களே அவன் நம்மளை அடிச்சு கொளுத்தாம இருக்கிறான் அதுவே பெரிய கருணை இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா அவனால முடியும் அப்படிப்பட்ட சக்தி அவனுக்கு இருக்கு சில வீடுகள்ல சொல்லுவாங்க பிள்ளை வந்து என்ன சம்பாதிக்கல என்னங்க சம்பாதிக்காம வச்சிருக்கீங்க பிள்ளைய அப்படின்னா அவன் சம்பாதிச்சு கொடுக்க எங்களை கழுத்து இருக்காம இருந்தா போதும் சும்மா போடுற சோதனை தின்ட்டு அவன் உறுப்பா போயிட்டு வந்து இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி இங்கே சூரியன் நமக்கு என்ன நன்மை செஞ்சிட்டான் அப்படின்னு கேட்குறீங்க எவ்வளவோ உஷ்ணசக்தியை கையில் வைத்திருந்தும் நம்மை கொளுத்தாமல் இருக்கிறான் அதுவே பெரிய கருணைகிறேன் தற்சண்டாம் சோகா அப்படின்னு இந்த விக்கிரகம் செய்கிற போது பெருமாள் விக்கிரங்கள் செய்யறபோது பஞ்சலோகத்தில் செய்யறாங்க பஞ்சலோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எண்பத்தி செம்பு 15% பெர்சன்ட் பித்தளை ஈய்யம் மூணு பெர்சன்ட்டு இது தவிர சாஸ்திரத்துக்காக கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் வெள்ளி சேர்க்கிறாங்க அஞ்சு லோகம் இந்த பஞ்சலோகம் சேர்த்து செய்கிற போது இதில் உஷ்ண விக்கிரகங்கள்னு இருக்கு அதாவது சூரிய நாராயணனுக்கு நீங்கள் விக்கிரகம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் உஷ்ணத்துக்குரிய அது வந்து செம்பு ஈய்யம் இதெல்லாம் தூக்காக அதனால சிறப்பாக செய்வாங்க அந்த கலவையில நீங்க ஆவாகனம் பண்ற போது அந்த சூரிய அப்படியே இறங்கணும்னா இந்த விக்கிரகம் அப்படி அமையணும் சொல்றேன் இப்ப பழனியில போனா முருகனுடைய விக்கிரகம் வந்து நவ பாஷாணத்தினால் ஆனதுங்கிறான் என்ன பாஷாண்கிறது கல்லு ஒரு கிடைக்காத சித்தர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு மூலிகை கல்லு அதுல இந்த முருகனுடைய குணம் குணத்துக்கு ஏற்ற ஒரு விக்கிரகம் செய்யணும் அயக்ரீவருக்கு விக்கிரகம் செய்யணும்னா ஸ்பட்டிக்கத்துல செய்யணும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருத்தியும் அதாவது ஸ்படிக வடிவமான திருமேனி உள்ளவன் அதனால ஸ்படிகத்திலே செய்யப்படும் ஹயகரைவருக்கு நிறைய எஃபெக்ட் உண்டு சொல்லி ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒரு கணக்கு உண்டு இன்னென்னதை தான் சனி பகவானுக்கு விக்கிரம் செய்யறதுல எதிராக சிறந்த விக்கிரகம்னா சுத்தமான இரும்பில செய்யப்படும் விக்கிரகம் சனி பகவானுக்கு மிக உகந்தது அதை பூஜை பண்றதுக்கு ரொம்ப நியமங்கள்ன்னு சொல்லியிருக்கு இங்கே சூரிய நாராயணனுக்கு விக்கிரகம் செய்யறபோது அவனுடைய உஷ்ணமான கிரணங்கள் வெளிப்படும்படியான கதிர்வீச்சுடன் அவனுடைய விக்கிரம் செய்யப்படணும் அவன் தலைக்கு பின்னால ஆயிரம் கதிர்கள் வீசுகின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் அப்பதான் சிறப்பு உடைச்சு ஒருத்தர் ஒரு அன்பர் இந்த அக்னிஹோத்திரின்னு ஒருத்தர் ஆரோ ஒரு வெள்ளக்காரியை கூட்டிகிட்டு போனாரான் திருப்பதிக்கு பெருமாளுடைய தலையில பின்னால சடை தொங்குது அது பெருமாள் கிடையாது பொம்பளைசாமின்னு எழுதியிருக்கார் ஒரு பத்திரிக்கையில் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பெருமாளை சுற்றி வந்தீங்கன்னா பின்பக்கத்தில் சடையும் இல்லை ஒன்றும் இல்லை அது ஆம்பளை சாமி தான் வெறும் விஷ்ணு தான் அது அதை வந்து பேயாழ்வார் பாடும்போது தாள் சடையும் ஒன் மழுவும் அப்படின்னு சங்கரநாராயணனாக தனக்கு காட்சி கொடுத்ததாக அவர் இருக்கிறாரே தவிர இப்போதைக்கு அப்படி வாய்ப்பு இல்லை அந்த திருப்பதி பெருமாள் கோவிலில் இருக்கிற அர்ச்சகாருடைய மனைவியை கூட உள்ளே விட மாட்டாங்க இவர் நம்ம எழுத வெள்ளக்காரிக்கு பெர்மிஷன் கிடைச்சிது நான் அந்த அம்மா கூட்டிகிட்டு போனேன் இதெல்லாம் புழுகு நம்பர் ஒன் ஒரு போயிருக்கவும் முடியாது பாத்திருக்கவும் முடியாது அவர் பாட்டுக்கு அள்ளி வீசுறாரு நாம நம்பிக்கவங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த திருப்பதி பெருமாளுக்கு அந்தரங்க அர்ச்சகம் பண்ணக்கூடிய கைங்கிறியால் கேளுங்க பெருமாளுக்கு பின்பக்கம் சடை இருக்கான்னு இல்லவே இல்லை இதெல்லாம் பொய் அடுத்த வந்து வெறுந்திரும்பி திருமஞ்சனம் பண்ணும்போது ஒரு நகையும் இல்லாமல் திருப்பதி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவாங்க அப்ப பாருங்க பெண்களுக்குரிய மார்பு அவருக்கு ஒரு ஆம்பளை உடைய மார்பு தான் இருக்கு அங்கே திருமகள் தான் வெற்றி இருக்கிறாள் ஒரு லோட்டஸில் இவரிடமோ வந்து ரெண்டு பெஸ்ட் இருக்குது அது பொம்பளை சாமி அப்படி இப்படின்லாம் புதுசாக எழுதுறாங்க அதெல்லாம் தவறான செய்திகள் பொதுவாகவே விஷ்ணுவுக்கு பின்பக்கத்திலே வட்டமாக ஒரு வடிவமும் அதிலிருந்து கதிரிகள் புறப்படுவது போலே ஒரு அமைப்பும் செய்வார்கள் அதுக்கு பிரபின்னு சொல்வது ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு மாதிரி பிரபை செய்வாங்க விஷ்ணுவுக்கு பிரபை இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதில் குறிப்பாக சூரிய நாராயண பெருமாளுக்கு பிரபை எப்படி இருக்கணும்னா அந்த கதிர்வீச்சுக்கள் கண்ணுக்கு புலப்படும்படியாக நீங்கள் பஞ்சலோகத்தில் செஞ்சாலும் சரி கல் வி செஞ்சாலும் சரி அப்படி இருக்கணும் ஏன்னா நீங்க சூரியனை கூப்பிட்டு இப்படிப்பட்ட சூரியன் இந்த விக்கிரகத்தில் வந்து இருக்கட்டும்னு வேண்டுகிற போது அந்த மந்திரத்தில் என்ன இருக்குது தெரியுமா ஆயிரம் கதிர்வீச்சு கொண்டு அந்த சூரியன் இங்கு வந்து இறங்கட்டும்னு இருக்கு அவன் வந்து இறங்குறபோது அவனுக்கு உரிய வடிவத்தோடு வருகிறான் ஆயிரம் கதிர்வீச்சுக்கு எங்கர அந்த விக்கிரகத்தில் வச்சிருக்கிற இடம் என்ன அமைப்பு செஞ்சிருக்கிறேன்னு கேட்கும் நாம அதுக்கு வந்து முறைப்படி செய்யறோம்னா நமக்கு தண்டனை பெறும் இப்போ ஒரு விருந்தாளிக்கு நம்ம லெட்டர் போடுறோம் என்னன்னு சொன்னால் நீங்க மூணு நாடு பாண்டிச்சேரியில் எக்ஸாமுக்காக தங்கறதாக சொன்னீங்க வாங்க உங்களுக்குன்னு தனி ரூம் ஒதுக்கிட்டோம் அந்த ரூம்ல வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க செல்ஃப் கண்டெயின்டு ரூம் சாப்பாடு நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துடுறோன்னு கடைசியில் வந்த பிறகு அட்டாச்சு பாத்ரூம் இல்லை தனி ரூமும் கிடையாது ஹாலில் படு அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்லையே சொல்லிடுந்தீங்கன்னா நான் வேறு வீட்டுக்கு எதிரி பண்ணலங்க நீங்கள் என்னமோ தனி ரூம் இருக்கிறதா சொல்லி வரவழைச்சிருப்பேன் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு கேட்க மாட்டாங்களே அது மாதிரி சூரியனை நீங்கள் கூப்பிடுற போது அவனுடைய ஆயிரம் கதிர்வீச்சுக்கள் தெய்வ கண்ணுக்கு தெரியாத ரேகைகளாக வந்து இறங்குகிற போது தங்கிறதுக்கு அந்த விக்கிரகத்தில் அதுக்குரிய பிரபை அமைப்பு வேணும் அந்த அமைப்பு இல்லாமல் செய்யக்கூடாது ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு சிவபெருமானுக்கு விக்கிரகம் செய்கிற போது நெற்றிகன் செய்யணும் அப்போ தான் நெற்றிகனோடு அவர் வந்து இருப்பாராங்க அதே மாதிரி நாட்டியமாடும் சிவன் செய்யற போது அந்த கால் தூக்கின வடிவிலே நமக்கு விக்கிரகம் சக்கர தாழ்வாருக்கு நரசிம்மருக்கு சிங்க முகம் வேணும் கோரமான பற்கள் வேணும் நகங்கள் வேணும் அப்படிதான் செய்யணும்னு சரிது அதான் இங்க சொல்ற சண்டாம்சகு மிக உக்ரமான கதிர்களை அந்த சூரியன் அகாண்ட நான் சந்தி பிரிக்கிறேன் அதாவது சண்டாம்சோர் அகாண்ட அப்படிங்கிற போது சண்டா சண்டாம்சுனுடைய அப்படிங்கிற வேற்றமையு சண்டாம் வந்திருக்கு இடையில ராணா வந்துட்டீங்கன்னா அகாண்ட் வரும் சண்டாம்சோ அகாண்ட் சேரும்போது சண்டாம் வரும் அகாண்ட அகாலத்திலே உடனே இப்பொழுதே திரிபுவன தகன சங்கியா மூன்று உலகங்களும் தகனமாகிவிடுமே என்ற அச்சத்தினாலே என்ற பயத்தினாலே சங்கே என்றால் சந்தேகம் அச்சம் சங்கியா தாம தாம ரெ இருப்பிடம்னு ஒரு அர்த்தளின்னு ஒரு அர்த்தம் இங்க வந்து ஒளி அர்த்தம் எடுத்துக்கிறாரு தாம கிருச்சினாத்து கிருட்சி மிக கஷ்டப்பட்டு சூரியன் தன்னுடைய ஒளியை எப்படி சுருக்கிக்கிறான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சுருக்கிக்கிறான் ஏன் சுலபமா சுருக்க கூடாதுறான சூரியனுடைய சுவாவமே என்னன்னா ஒளி வீசுவதுதான் அதுதான் இயல்பா வரும் இப்போ மூணு பேர் உக்காடுற சீட்ல நாலு பேர் உட்கார கண்டக்டர் சொல்லிட்டாரு அப்போ இந்த விண்டோ சீட்டில் உட்காந்துருக்குறவங்க கதி என்ன இங்கே உட்காந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படிமா இப்படியே நகர்ந்து நகர்ந்து அங்கே பார்த்து பங்கு ரொட்டி மாதிரி அமைவாங்க ஆள் கடைசியில் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இறங்குற போது அப்பா சாமியை ஷோல்டர்லாம் விரிச்சு விட்டு மாறு பேர் சுருங்கி போச்சு அப்படின்னு எந்திரிச்சு கையகாலம் உதருவாங்க அப்போ ஏஞ்சாமி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க எல்லாம் எந்த கடையில் அரிசி வாங்குவாங்க தெரியாது எல்லாம் தின்னுபிட்டு கண்டுபிடி வந்து உட்கார்ந்து நாலு பேர் ஒரு சீட்ல உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு சுலபமான இயல்பு என்ன விரித்து விடுவது தான் கதிர்களை வெளியிடுவது தான் அவனுக்கு இயல்பு சுருக்குவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு சத்தமா தான் பேச வரும் அவங்க பேசினாலே தகரா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த மாதிரி தொண்டை அதனால அவங்க கிட்ட யோ நம்ம போறோம் ஆபீஸ் ரொம்ப பெரிய இடம் நீ பாட்டுக்கு தகர குறை தொண்டையை திறந்து விட்டுறாத அப்படின்னு அவர் அடக்கி பேசிட்டே இருப்பாரு திடீர்னு தண்ணெறியாம சத்தம் பெருசாச்சியா ஒரு ஆள் பக்கத்திலே இருக்குன்னு போல அப்படி என்ன பண்றது என்ன ஏரியா ஆண்டவனுக்கு தொண்டை எப்படி கொடுத்துட்டான் என்ன அறியாம வந்துருது அப்படின்னா அவர் அடக்கி வாசி அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லோ டோன்ல பேசுவாங்க அது மாதிரி சூரியனுக்கு இயல்பாகவே உகரமான கிரணங்களை வீசியே பழக்கம் நமக்கு உஷ்ணமா இருக்குமேங்கிறதுக்காக அதை சுருக்கிக்கிறாரு ஆனால் கிருச்சிரான் அத்தை மிக கஷ்டப்பட்டு சம்கிருத்திய சம்கிருத்திய அப்படின்னா சுருக்கி அதாவது தன் மகிமையெல்லாம் வெளியே தெரியாதபடி சுருக்கி இப்போ நானோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துருக்கு புதுசா இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு மேல இப்போ அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா நானோ டெக்னாலஜிங்கிறான் அது ஒரு ஊசியும் முனை எவ்வளவு அகலம் இருக்குமோ அந்த அளவு கருவிகள் செய்யறது அது இப்போ அந்த டெக்னாலஜி வந்த பிறகு இப்போ ஹியரிங் ஏடு இருக்க காது கேட்காதவங்களுக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த ஹியரிங் ஏடு வந்து பட்டாணி சைஸ் தான் இருக்கணும் அதுக்குள்ளே அந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு உளுந்து சைஸ் தான் இருக்கணும் அதை காதுக்குள்ளே திணிச்சுக்கிட்டீங்கன்னா அது இருக்காது இல்லையே தெரியாது இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ரெண்டு உறுப்புகள் வச்சு இங்க இருக்கு வரும் ஒயர் வந்து அது பேட்டரி தோங்கும் நான் இன்னாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரோடில் நடக்கணும் ஆனால் இப்போது நெனோ டெக்னாலஜியில் சிரிசாக வந்துருச்சு அவ்வளோவே சுருக்கிட்டான் அதே மாதிரி இப்போ இன்னொன்று வந்துருக்குது எம் டு ஏ கேமரானு மாத்திரைன்னு சொல்கிறது என்னன்னா உங்கள் வயிற்றுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத டாக்டர்ஸ் வந்து எல்லாமே எக்ஸ்ரேல தெளிவாக பார்க்க முடியலங்கிற போது இவ்வளோ நேரத்துக்கு ஒரு பட்டாணி சைஸுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க அந்த மாத்திரை முழுமையாக சொல்கிறோம் அந்த மாத்திரை என்னடா அதுக்குள்ள ரெண்டு பேட்டரி ஒரு கேமரா ஒரு லென்ஸு ஒரு லைட்டு ரெக்கார்டிங் ஃபில்மு எல்லாருக்கும் வச்சு புள்ள வச்சுருக்கான் இது உள்ளே போன உடனே சிறுகுடல் பெருங்குடல் வயிறு எல்லா இடத்துலையும் என்னென்ன இருக்குதுங்கிறத வினாடிக்கு ரெண்டு போட்டோ விதமா எடுத்து வயர்லெஸ் மூலமா அனுப்புது இங்க வெளியில கம்பியூட்டர்ல ஸ்கிரீன் மானிட்டர்ல கிளீனா தெரியுது வயிற்றுக்குள்ள ரெண்ட சராசரம் பூரா புரியுது என்னென்ன முடிஞ்ச தொடங்க ஆஸ்திரேலியா மாதிரி தெரியுது ஆப்பிரிக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு டாக்டர் உட்காந்துருக்க வேண்டிதான் இப்போ ஒரு வைத்துக்குள்ள இருக்கிற பொருளை எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த எக்ஸ்ரே ஹால்சா இருக்கு எக்ஸ்ரே மிஷின் எவ்வளவு பெருசா இருக்கு அதை எடுக்கிற உயரமா இருக்கிறான் பெரிய சடங்கே நடத்துவாங்க தலை எப்படி தெருப்பு அப்படி போயி இப்படி போயின்னு இவ்வளவையும் ஒரு சின்ன மாத்திர மாதிரி முழுங்க வச்சு உகரமான கதிர்களை வெளிப்படுத்துவது மனுஷ அறிவுக்கு இவ்வளவு தெரியுது இல்லையா அதுதான் இங்க சொல்ற தண்ட சண்டாம்ச அகாண்ட திரிபுவன தகனா சங்கியா தாம கிறாத்து மிக சுருக்கி ஆலோக்க மாத்திரம் ஆலோக்க மாத்திரம் அப்படின்னா ஆலோக்கம்னா பார்த்தல் ஆலோக்க மாத்திரம்னா கண்ணுக்கு தெரியும் அளவு மட்டும் நம்ம கண்ணுக்கு பார்க்கலாங்கிற அளவுக்கு இப்ப மதியானம் உச்சி கூட சில பேர் திமுருக்கு பார்ப்பாங்க நான் பார்ப்பனே அப்படின்னே ஏதோ கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்மளை பார்த்தா ஒரு ரே இருட்டே எங்கடா இருக்கிற அப்படின்னு தலைஞான் ஆனால் நேரமாவது பார்க்க முடியும் இப்போ காளி சூரியனை ஒரு அஞ்சு ஐம்பது அஞ்சு நல்லாவே பார்க்க முடியும் கண்ணு கூசாம பார்க்க முடியும் சூரியன் நம் கண்களுக்கு புலனாகும்படி மெல்லிய ஒளிவீச்சு உள்ளவனாக கருணையோடு காட்சி தருகிறான் ஆலோக்க மாத்திரம் நமக்கு காட்சி தருகிறான் ஏன் அப்படின்னா அவனை நாம் பார்க்க வேண்டும் உதய சூரியனையும் அஸ்தமத சூரியனையும் நாம வந்து பார்க்கிறோம் வழிபடுகிறோம் உச்சி சூரியனுடைய நன்மையை அடைகிறோம் இந்த சூரியனை பார்க்காம நம்ம இருக்கக்கூடாது சூரியனுடைய வெயில் நம்ம மேல படாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு மெல்லிய துவாரத்தின் வழியாக ஜன்னலின் வழியாக ஒளி வருவது போலே இந்த முழு உலகத்துக்கும் தன் வடிவம் கண்களால் பார்க்கும்படி பலப்படுது ஒரு கண்ணாடியில் நீங்க புகைப்படிய வச்சு அந்த கண்ணாடியை வச்சு நீங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சூரியனை பார்த்தீங்கன்னா கண்ணு குசாம ரொம்ப நேரம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அவன் அனுகிரகிக்கிறான் அப்படி பார்த்தா கூட கண்ணு கெட்டு போகுங்கிற மாதிரியான ஒரு ஒளியை கொடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி உண்டு அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போ தெய்வங்களை நோக்கி நம்ம பிரார்த்திக்கிறோம் நீ நேரில் வரமாட்டியா நேரில் தோன்ற மாட்டியா அப்படின்னு இப்போ பகவானுடைய கேள்வி என்னான்னா நான் நேரில் வர ரெடி நான் நேரில் வந்தால் உன் பஞ்சப்பாணம் பிச்சுக்க முடா ஏன்னா பகவான் வந்து நினைக்கிற மாதிரி உங்கள் மாமா சித்தப்பா பெரியப்ப மாதிரி இல்லை அவன் வந்தான்னா இந்த அஜான மாயா பிரபஞ்ச லோகத்துக்கு அப்பாற்பட்ட அப்ராக்கிருத சரீரத்தோடு வருகிறான் அந்த அப்ராக்கிருத சரீரத்தினுடைய திறமையை நீ ஒளிச்சம் இருக்குன்னு சொன்னால் அதை இந்த கண்ணால் பார்க்க முடியாது கண்ணு குருடாக போயிடும் அர்ஜுனனுக்கு ஒரு தடவை காமிச்சான் பகவத்கீதையில் அர்ஜுனன் பெரிய வீரன் பேரு அவன் வந்து சந்திரவம்சதராஜாக்கள் ஒருத்தன் இந்திரனுடைய மகன் மகாபாரத யுத்தத்தில் ஒரு கலக் கலக்கணவன் அவன் இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு நான் ஆடிட்டான் கிருஷ்ணா எனக்கு பஞ்ச புராணம் திச்சுக்கும் போடுக்கடா கொஞ்சம் சீக்கிரமாக அதை மாத்து வேண்டாம் நான் தெரியாமல் கரெக்டேன் காட்டுன்னு சொல்லி இதை வந்து கலைச்சிரு கெட்இட் பேக் அப்படின்னு உடனே தன்னுடைய வடிவத்தை சுருக்கினான் அவனுக்கே முடியல நமக்கு எப்படி முடியும் அதனால் கருணைங்கினாலே நேரில் வர்றது இல்லை சாண்டவ் சின்னப்பாத்தேவர்னு ஒரு சினிமா ப்ரொடியூசர் இருந்தார் அவர் முருகனுடைய அருள் பெற்றவர் அவருக்கு எவ்வளவு தூரம் முருகனுடைய அருள் இருந்ததுன்னா நேரடியாக வந்து அற்புதங்கள் பல முன்னிலைகளிலே முருகன் அவருக்கு நடத்தி காமிச்சிருக்கிறான் பல மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க வந்து கனவுல சர்வசாதாரணமாக பேசுவாராம் ஆனால் அப்படிப்பட்ட சாண்டவ் சின்னப்பாத்தேவர் ஒரு முறை திண்டுக்கல் சிறுமலை அடிவாரத்திலே ஒரு முருக இவருக்கு சந்திக்க நேரிட்டதான் அப்போ அவர் சொன்னாரான் நீங்கள் முருகனை பார்த்துருக்கீங்களா சாமின்னு கேட்டாராம் ஏன் பார்த்துருக்குறேன் நே எனக்கு கொஞ்சம் காட்டுங்க எனக்கு கனவுல தான் வர்றான் எனக்கு காதில் தான் பேசுறான் நேரில் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஏன்னா முருகனுடைய வெளிச்சத்தை பார்த்து உனால பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம் சாமி என்னை யாரும் நினைச்சிங்க சாண்டர் சின்னப்பா தேவர் அப்படின்னா சரி இந்தா பார் அப்படின்னு சொல்லி இப்படி நெத்தியில பெருவதில் வச்சு விழுத்து விட்டார உடனே கத்த ஆரம்பித்தானான் போதும் சாமி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா அவ்வளவு தூரம் உடம்பெல்லாம் ஆடி போகுது அப்படி ஒரு பிரகாசம் தெரியுது ஓஹோ இதனால தான் தெய்வங்கள் காட்சி கொடுக்குறது இல்லையா மனுஷனுக்கு அப்படின்னு ஆமாம் அதனால தான் தெய்வங்களுக்கு ஆட்சி கொடுத்தா மனுஷன் தாங்க மாட்டான் கனவுகளில் அதுவும் நேரடியாக கனவுல தோன்றாம மறைமுகமாக சிம்பாலிக்காக கொடுக்குறான் சில விஞ்ஞானிகளுக்கு அருள் செய்கிற போது அவங்க பகலில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை கனவு மூலமாக ராத்திரி கொடுப்பானா இந்த தையல் மிஷினை ஒருவர் கண்டுபிடிச்சார் அவர் பேர் வந்து எலியா ஸ்வெனு அவருக்கு தையலை மிஷினில் செய்யணும் அப்படின்னு ஆசை இன்னைக்கு நாமெல்லாம் தையல் மிஷினை பார்த்துட்டு விட்டுதானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த மிஷின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னால் இதை எப்படிதான் உருவாக்குறதுன்னு அந்த மனுஷன் படாத பாடப்பட்டான் ஏன்னு சொன்னால் கையில் தைக்கிறபோது ஊசியில் பின்பக்கம் தான் ஓட்டை இருக்கும் இதை மிஷினில் நிறைவேற்றணும்னு சொன்னால் அவருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படி இருக்கிற போது ஒரு நாள் கனவில் என்ன தோணுதான் இவர் உருவாக்குற மிஷினில் அந்த ஊசியில் ஓட்டை பின்னால் வச்சா தைக்காதிரா ஓட்டையை முன்னால் வை கையில தைக்கிறதுல பின்னால தைக்கலாம் மிஷின்ல தைக்கிறதுல முன்னால வச்சுதான் தைக்கும் ஒரு யோசனை தோண்டி மறுநாள் அதை வடிவமைத்தார் அவருக்கு கனவுல தான் கிடைச்சிதான் இளையராஜா இருக்காரு இசையமைப்பாட அவர் சொல்லியிருக்கிறார் நான் இசையமைத்த பல படங்களுக்கு டியூன் எனக்கு கனவுல தான் வந்தது அப்படிங்கிறேன் சில ட்யூனுக்கு ஒரு ஸ்டாண்ட் இன்னொரு ஸ்டாண்ட் இடையில இருக்கக்கூடிய மியூசிக்கை எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு தெரியாமல் இருக்கிற போது கனவுல யாரும் எடுத்து விடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி கனவின் மூலமாக தெய்வம் ஒரு மறைமுகமாக அனுகிரகம் பண்ணுமே தவிர நேரடியாக வந்தால் நாம தாங்க மாட்டோம் அதான் சொல்ற ஆலோக்க மாத்திரம் கண்களால் பார்க்கும்படியாக மட்டும் பிர லகு லகு அப்படின்னா எளிதானன்னு அர்த்தம் பிர லகுன மிக எளிதாக எளிதான முறைகளை அவனை நாம் சேவிக்கும்படியாக லகு அப்படிங்கிற வார்த்தை இப்பவும் தமிழில் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப லகுவா இருக்கு இப்போ உடம்பு ரொம்ப லகுவா இருக்கு சில இந்த வாயு பிடிச்சி அங்கங்க சட்டம் மாதிரி இருப்பாங்க திங்கக்கூடாத திங்கக்கூடாத அளவு சாப்பிட்டுட்டு அப்படி கம்பீரமாக நடப்பாங்க திரும்ப சொன்னால் அப்படி திரும்புவாங்க ஏன்னா கழுத்தில் வாயு பிடிப்பு அந்த மாதிரி இருக்கிற வைத்தியர் என்ன பண்ணுவார் ஒரே ஒரு நாள் பேரி காலங்காலத்தால் சாப்பிடுங்க ஃபோர்டீன் டைம்ஸ் நீங்கள் டாய்லெட்டுக்கு போக வேண்டியிருக்கும் உடம்பு கலகலன் ஆயிடும் அவனு வெத்தல வச்சு கொடுப்பாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா உடம்பு அந்த வாயுவை பிடிப்பெல்லாம் போயிடும் கிளீனாக போயிடும் இப்போ எப்படிங்க இருக்கு உடம்புன்னு கேட்டால் லகுவாக இருக்கு லேசாக இருக்குது உடம்புல எலும்பே இல்லையோங்கிற மாதிரி இருக்கு லுங்கிற சொல்லுக்கு லேசன் இந்த சூரியனானவன் தன் கதிர்வீச்சினை நமக்காக சுருக்கி லகுவாக்கி செய்கிறவன் வழங்குகிறவன் தருகிறவன் அர்த்தம் அதாவது தன் ஒளியை மிக லகுவாக்கி நமக்கு தருகிறான் அப்படிங்கிற ஒரு கஷ்டமான விஷயத்த எளிமையா ஆசிரியர் நமக்கு விளக்கி சொல்றார் கர்நாடக சிங்கீதத்தை அப்படியே கேட்டா நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அதை மெல்லிசை வடிவில்ல மாத்தி கொடுத்தா நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி தன் ஒளியையும் உஷ்ணத்தையும் அவன் லகுவாக்கி தருகிறான் மென்மையாக்கி தருகிறான் அப்படின்னு அவன் தன்னுடைய உகிரத காமிஷா நம்ம ஒண்ணுமே தாங்க முடியாது வால்மீகி ராமாயணத்துல ஒரு சீன் பாருங்க ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டு உகனுடைய உதவியினாலே கங்கையை கடந்து முனிவனுடைய ஆசிரமத்துக்கு போயிடுறான் அவன் போன பிறகு இங்கே பரதன் மாமா வீட்டில இருந்து வரா வந்து அவன் செய்தியை கேள்விப்பட்டு துடிச்சு போய் அயோத்தி மக்களை கூட்டி கொண்டு நான் ராமண்ணாவை பின்தொடர்ந்து போய் அவரை அழைத்து வருவேன் என்று வருகிறான் குகனை இவனும் சந்திக்கிறான் குகனும் பரதனும் ராசி ஆகிறார்கள் அப்போ ராமண்ணா இங்கே தங்கியிருந்த போதே எங்க படுத்திருந்தாருன்னு கேட்கிறான் இந்த மரத்தடியில்தான் படுத்திருந்தாரு அப்படின்னு மரத்தடியில என்ன விரிச்சி படுத்திருந்தாரு அப்படின்னு நாங்களே ஒன்னும் விரிச்சிப்படுக்கிறது இல்லை அதனால அவரும் வந்து பொழுத்தறையில தான் படுத்திருந்தார் உங்க அண்ணியங்குதான் படுத்திருந்தாங்கன்னு சொன்ன உடனே இந்த குகனும் லட்சுமணனும் குகனும் அடைந்த பரதனும் அடைந்த வருத்தம் கணக்கு இல்லாம இருக்கு இதே கொஞ்சம் பின்னோக்கி ராமன் தூங்கிக்கிட்டு இருக்கிற போது லட்சுமணனும் குகனும் ராத்திரியில பேசுறதாக ஒரு காட்சியை வால்மீகி சொல்றப்போ ஒரு வாசகம் சொல்றார் அத்திகிராந்தம் அத்திகிராந்தமே அப்படின்னு அத்திகிராந்தம் அப்படின்னு சொன்ன பகவான் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எழுதி ஒன்று நடந்து விட்டால் அது நடந்தே தேரும் நடந்தது நடந்தது தான் அதை யாரும் மாற்ற முடியாது ஏன்னா ராமன் எப்படிப்பட்டவன் நல்லவர்கள் வாழ்வார்கள்னு உலகத்தில் சொல்லுவாங்க எங்க ராமன் மனசாலையும் ஒரு ஈ கூட தீங்க நினைச்சவன் இல்லை அப்படி இருக்க ராமன் வந்து முடி துறந்து காட்டுல விரிச்சிக்க கூட ஜமக்காலம் இல்லாமல் இந்த புல்தரையில எறும்பு கடியை வாங்கிக்கிட்டு படுத்திருந்தானா இது என்ன ஆச்சரியம்னா அப்போ தான் குகனும் லக்ஷ்மணும் விதி வலியது ஒன்று நடக்கணும்னு இருந்தா அவன் எவ்வளவுபடி ஆளா இருந்தான் அது நடந்தே தீரும் ஹரிச்சந்திரன் வந்து சுடுகாட்டில் போய் பிணம் இறைக்கலையா தன் மனைவியை ஏலம் விட்டு விலைக்கு விக்கலையா இதெல்லாம் என்ன கொடுமை ஒருத்தனுக்கு ஒன்று நடக்கணும்னு இருந்தால் அதை யாரும் மாற்ற முடியாதப்பா அப்படின்னு பாக்குறேன் அத தான் இப்ப நம்ம நினைவு கூட்டும்படியாக இருக்கிறது பகவான் அந்த மாதிரி கடுமையாக நடக்க வேண்டும் என்ற அத்திகிராந்தம் என்று நினைச்சிட்டான்னா இந்த சூரியனுடைய உக்ரம் முழுக்க வந்தா என்ன ஆகுறது நம்மால தாங்க முடியாது அதனால விததத்தகா பிரலகு விததத்தகா மிக எளிமையாக்கி தருகிறான் அப்படிங்கிறேன் ஸ்தாத் முதல்முதேன்னு வருது ஸ்தாத்னா இருக்கட்டும்னு அர்த்தம் முதனா சந்தோஷத்துக்கு வகைனா உங்களுடைய மண்டலம்னா சூரிய மண்டலம் அப்படிப்பட்ட சூரிய மண்டலம் உங்களுக்கு சந்தோஷத்துக்காக மட்டுமே இருக்கட்டும் இந்த சூரியன் ரெண்டும் செய்யக்கூடியவன் ஆக்கவும் வல்லவன் அழிக்கவும் வல்லவன் இப்போ சாதாரணமா கத்திரிக்காய் இருக்கிறதுக்கான கத்தி நீங்க ஜெயம் போய் கேட்டீங்கன்னா மூன்று ரூபாய்க்கும் இருக்குது அஞ்சு ரூபாய்க்கும் இருக்குது பத்து ரூபாய்க்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் நல்ல காஸ்ட்லி ஷாப் நீல்கிரிஸில் போய் கேக்குங்க கத்தி ஒன்று எண்பது ரூபா நூறுரூபா நூற்றம்பது ரூபா கத்தியெல்லாம் இருக்குது அந்த கத்தியெல்லாம் எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும்னா நீங்கள் ஒரு கத்திரிக்காய் இடக்கையால் பிடிச்சிக்கங்க அந்த கத்தி அது மேலே வைங்க சர்னு கிளப்பிடும் நீங்கள் அமுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளவு ஷார்ப்பான கத்தி இப்போ இந்த கத்தியை ஒரு பொண்ணு கல்யாணமாகி போகிற போது பொண்ணோட அப்பா வந்து ஒரு செட்டு வாங்கி கொடுக்குறாரு நீலக்கத்தி சின்ன கத்தி குட்டி கத்தின்னு அப்போது அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்லுவா இந்த அம்மா இந்த கத்தியெல்லாம் பயங்கரமான கத்தி இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் உங்களுக்குள்ளே செண்டை வந்துட்டு ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துடாதீங்க ரெண்டு பேருமே தொலைஞ்சி போவீங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கத்தி ரெண்டு காரியம் செய்ய தீயதும் செய்ய நல்லதும் செய்ய நல்லது மட்டுமே உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சூரியன் அழிக்கவும் செய்வான் ஆக்கவும் செய்வான் அப்படி அழிக்க கூடியவன் உங்களுக்காக கருணையோடு இப்போ ஆக்குதல் மட்டும் செய்கிறான் கருணை மட்டும் செய்கிறான் கடைசி வரைக்கும் அவன் என்னைக்கும் உங்களுக்கு கருணை மட்டுமே செய்யட்டும் அவனால நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு வர வேண்டாம் அப்படின்னு மயூர கவி வாழ்த்துறதுல படிக்கிற பாருங்க சுஷந்தி ஊடானுகாரா மகர வசத்தையோ மாரவீனான் ஸ்தலீனாம் ஏன் உதப்தாக திலதுலாம் யாந்தியா யுகாந்தே மண்டலம்கா இந்த செவ்வாகிழமைக்கு என்ன புதுசா தேசிய பிறந்த ஆரம்பிச்சிருக்கோம் அந்த புஸ்தகம் வந்து எல்லாரும் கைக்கும் வந்த பிறகு வாங்காதவங்களுக்கும் வாங்கணுங்கிற ஆசை வந்திருக்கும் போல் இருக்கு அவரது அன்பர் திரு வி தினகரன் என்ன சொல்கிறார் அவங்களுக்காக மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வடராசுக்கு நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அவருக்கு நீங்கள் மறுபடி நீங்கள் இருபது கொடுத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது செவ்வாய்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு மறுபடி புஸ்தகம் கிடைக்கும் இருபது ரூபா தான் கொடுத்து நீங்கள் வாங்கி இன்றைய உபயதாரர்களான வைஷாலு விதி திருமதி கே லட்சுமிபாய் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த சனிக்கிழமை லட்சுமி சகசிரமி ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் கிழமை தேசியபிரபந்த மகார மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சோதருக்காக சந்திப்பும் ஜெய் ஸ்ரீமந்த் நாராயண்